வணக்கம் சமையல்மையர் பகுதிக்காக உங்க அலுமையிலும் மாப்பிள்ளை சம்பா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் மாப்பிள்ளை சம்பா பச்சரிசி ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் தேங்காய் தூருவல் ஒரு கப் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் சுக்குத்தூள் கால் ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திரட்சி தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து ஒரு முக்கால் மணி நேரம் அந்த மாப்பிள்ளை சம்பா பச்சரிசியை ஊற வச்சுப்போம் அதுக்குள்ள இந்த வெள்ளம் அதை வந்து ஸ்டவ் பத்திர ஒரு அந்த வெள்ளத்தை போட்டு வெள்ளம் மொழிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சிருவோம் அது கொதிச்சு வந்த உடனே தண்ணி உருகி வந்த உடனே அதை இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து ஆறினதும் வடிக்கட்டி எடுத்து வச்சிருவோம் இந்த ஊரியின அரிசியோட தேங்காய் துருவல் கலந்து நல்லா அரைச்சுப்போம் நல்லா அரைச்சு வச்சிட்டு ஸ்டவ் பத்த வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம அரிசி மாவும் இந்த தேங்காய் துருவெல்லாம் எவ்வளோ அளவு இருக்கும் அதுக்கு ஈக்குவலான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க விடுவோம் தண்ணி கொதிச்சதும் இந்த தேங்காய் துருவல் அரிசி மாவு அரைச்சதை விழுத கலந்து நல்லா கலந்து வேக விடுவோம் நல்லா வெந்து வேகணும் நல்லா கலந்து விடுவோம் கலக்கி கலக்கிட்டே இருக்கணும் அது இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா கலந்து விட்டு நல்ல வெந்து ஒரு கெட்டுப்பதமாக வரும் அந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளை கரைசல் எடுத்து அதில் கொட்டி நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து இந்த அரிசி மாவு தேங்காய் துருவல் இந்த எல்லாம் ஒன்னா கலகிற ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ் வந்த உடனே இந்த பக்கத்துல ஸ்டவ் பத்திட்டு நெய் பாத்திரத்துல ஊற்றி நெய் உருகினதும் முந்திரி திராட்சையை வறுத்துக்கும் இந்த வெள்ளம் இதெல்லாம் கலந்து வந்த உடனே அதுல ஏலக்காய் தூள் சுக்கு தூள் கலந்துட்டு இந்த முந்திரி திராட்சையை வந்து கொட்டி கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பா பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாப்பிள்ளை சம்பா பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்